அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே ஆகும் செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே ஆகும் இதுதான் இந்த குரலுடைய பொருள் இதுவரைக்கும் நாம ஒன்பது குரல் படித்தோம் அந்த குரல்லிருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா அறந்தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மனசில் பதியணும் கண்டிப்பாக நான் அறத்துக்கு மாறான பாவத்தை அதர்மத்தை பெரியோர்கள் பழிக்கின்றவற்றை செய்யக்கூடாது பழின்னு சொன்னால் சாஸ்திரங்களாலும் சாஸ்திரங்களை பின்பற்றுகின்ற உபதேசிக்கின்ற மகான்களாலும் பழிக்கப்படுகின்ற செயல்களை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் உயர்பாலதோறும் பழின்னு சொன்னா அத நீக்க வேண்டியது அந்த பாவத்தை செய்யாம தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு முதல் குரல் எப்படி பார்த்தோம்னா அறத்தான் வருவதே இன்பம் அறத்தை கடைப்பிடிச்சா இவ் உலக நமக்கு புகழும் கிடைக்கும் இன்பமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட அறத்தைத்தான் செய்யணும் எதிர்மறையில் என்ன சொல்றார் பழியும் பாவமும் செய்யக்கூடாது பெரியோர்கள் பழிக்கக்கூடிய பாவத்தை செய்யக்கூடாது என்று இதிலேயே ரெண்டையும் சொன்னார் எப்போவுமே அடிக்கடி இந்த குரலில் இதை கவனிக்கலாம் முடிக்கிற போது அதனுடைய சாரத்தை சொல்கிற போது இதை செய்யக்கூடாது இது செய்யணும் அப்படிங்கிறத நன்றாக உணர்த்தி சொல்லுவார் திருவள்ளுவர் இப்படி இம்மைப்புகழுக்கும் இன்பத்துக்கும் காரணமான அறத்தை செய்க என்று நமக்கு கட்டளையிடுகிறார் திருவள்ளுவர் ஓரும் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல வருகிறது ரெண்டும் அசைநிலை அப்புறம் தேற்றேகாரம் அரணேன்னு போட்டிருக்கு அதே மாதிரி பழியேனும் படிச்சுக்கணும் கண்டிப்பாக தர்மந்தான் செஞ்சாகணம் பழிக்கக்கூடிய செய்யவே கூடாது அப்படின்னு அர்த்தம் ஓருங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் பார்க்கலாம் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்து பார்த்தோமையானால் நன்கு சிந்தித்து பார்த்தால் ஓர்ந்து பார்த்தால் அர்த்தம் ஓர்ந்து பார்த்தால் நன்கு ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இப்பிரமியில் செய்யத்தக்கது அறமே என்பது புலப்படும் அதே விளக்க வேண்டியது பழியாகிய பாவத்தையே அப்படின்னு புரியும் நம்முடைய முன்னோர்கள்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்களா இல்லையா நாம் முன்னோர்களை காட்டிலும் வசதியான வாழ்க்கை வாழ்கிறோம் ஆனால் அவர்கள் நோயில்லாமல் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய காலத்தில் மருத்துவம் இப்படி பெருகவில்லை அவர்களோடு ஒப்பிடுற போது நாம் மகிழ்ச்சியாக வாழ்றதாகவும் சொல்ல முடியுமாங்கிறது சந்தேகம்தான் அந்த காலத்தில் விவசாயம் சார்ந்த வாழ்க்கை மாலையில் லாந்தர் விளக்கொழியில் ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் கேட்டு அதை சிந்திப்பார்கள் தங்கள் வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் மறப்பார்கள் மகிழ்ச்சியோடு உறங்கி அடுத்த நாள் காலையில் உற்சாகமாக வேலைக்கு போயிடுவாங்க கோவில் குளம் நீதி தர்மம் வழிபாடு அப்படி அழகான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு எத்தனையோ சான்றுகள் நிரூபிக்கின்றன இன்றைக்கு பொருளாதாரத்தில் எவ்வளோ உயர்ந்திருக்கிறாங்க பல பேருடைய உயிரோட்டம் இருக்கிறதாகவே புலப்படலை தர்மம் அறம் இருந்துவிட்டால் புற வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதுவே இன்பத்தை கொடுக்கும் தர்மத்தை கடைப்பிடிக்கிறோங்கிற ஒரு சந்தோஷமே மேலும் மேலும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது இதுவரைக்கும் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ஆழமா நம்ம சிந்திச்சு பார்த்தா அறந்தான் செய்யத்தக்கதுங்கிறது தெளிவாக விளங்கும் செய்தக்க அல்ல செய்ய கடும் செய்தக்க செய்யாமையானும் கடும் அப்படின்னு நானூத்தி அறுபத்தி வள்ளுவர் உபதேசம் செய்கிறார் செய்ய வேண்டியதை தவறா செஞ்சாலும் அந்த காரியம் கெட்டு போயிடும் செய்ய வேண்டியதை செய்யாம போறதுனாலையும் காரியம் கெட்டு போகுங்கிறார் ஒரு காரியத்தை செய்யாம தப்பிச்சுக்க முடியாது செய்ய வேண்டிய காரியத்தை திருந்தச் செய்ய வேண்டும் செய்வன திருந்த செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா ஆன்றோர்கள் கிருஷ்ணர் சொல்லுகிறார் கீதையில தப்பா பண்ணினாலும் பரவாயில்லை உன் கடமைய செய் அப்படிங்கிறார் விகுணஹா ஸ்வதர்மஹா ஸ்ரேயான் அதாவது உன்னுடைய கடமைகளை உனக்கென்று வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை கொஞ்சம் தவறுகள் கலந்திருந்தாலும் பரவாயில்லை நீ அந்த கடமையை விட்டுடாதேங்கிறார் காலப்போக்கில் அந்த தவறுகள் சரியாயிடும்னு அர்த்தம் ஒருவர்க்கு அப்படின்னு இந்த குரலில் இருக்குது செயற்பாலதோறும் அறனே ஒருவர்க்குன்னு இருக்கு அந்த ஒருவர்க்குங்கிற சொல்லுக்கு பொருள் மனித உடலில் வாழ்கின்ற உயிருக்கு அப்படின்னு அர்த்தம் உயிருக்கு அதுதான் நன்மை கொடுக்கும் வரக்கூடிய பிறவிகளிலெல்லாம் நன்மையை கொடுக்கக்கூடிய சக்தி அறத்துக்கு தான் இருக்கு ஆகையினால பாவம் செஞ்சால் என்னெல்லாம் துன்பங்கள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சிந்தித்து பார்க்கணும் புண்ணியத்தினுடைய பயன்களையும் பாவத்தினுடைய பயன்களையும் நன்றாக சிந்தித்து பார்த்து பாவத்தை விளக்கி புண்ணியத்தை செய்ய வேண்டும்ங்கிறது தான் இந்த குரலுடைய முக்கியமான உபதேசம் நம்முடைய புராணங்களில் பார்த்தோமுன்னா இப்படி சிந்திக்கிறதுக்கு பஞ்சமே இல்லை ராவணன் மகிஷாசுரன் சண்டமுண்டன் இப்படிலாம் அறக்கர்களை பற்றி நிறைய படிச்சிருக்கோம் அவங்களாம் எப்படி பாவத்தால் அழிந்தார்கள் அப்படின்னு புராணங்கள் வாயிலாக நாம் தெரிஞ்சுக்கணும் ஆக வள்ளுவர் இதில் அழுத்தம் திருத்தமாக புண்ணியத்தை செய்யணுங்கிறதையும் பாவத்தை செய்யக்கூடாதுங்கிறதையும் கூறுகிறார் இந்த அரண் வலியுறுத்தர் அதிகாரத்தில் ரெண்டாவது குரலில் கூறின அதே கருத்தை தான் இங்கேயும் சொல்லியிருக்கார் அறத்தினூங்கு ஆக்கிரமில்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடுன்னு சொன்னதே தான் மீண்டும் ஒரு முறை வேற கோணத்தில் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த குரலில் ஓருங்கிற சொல்லும் அரணேங்கிற தேற்றைகாரமும் நல்லா கவனித்து புரிஞ்சுக்கணும் பழிக்கப்படுவதாகிய தீவினையை பழியன்றார் என்று சொல்கிறார் செய்யத்தக்கது நல்வினை செய்யத்தகாதது தீவினை இதுவே இந்த திருக்குறளின் சாரம் செய்யதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாலதோறும் பழி எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில்